அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவுளி இளந்தேசிய மாணுவல் இந்த நிந்தனையின் தலைப்பு வாய்ப்புகள் இருளை சபிக்காமல் மெழுகுவர்த்தியை ஏந்துவது புத்திசாலித்தனம் என்று பழமொழி ஒன்று உண்டு நான் நிற்பதற்கிடம் தந்தால் உலகத்தையே புரட்டி காட்டுகிறேன் என்று நெம்புகோல் தத்துவத்தை நிலைநாட்டினார் ஆர்க்கிமெட்டிஸ் அவர் குளிக்கின்ற கூட நீரில் சமன்பாடுகளை எழுதியவர் ஆனால் அவர் கண்டுபிடிப்புகள் நீரில் போட்ட கையெழுத்தாக இல்லாமல் நிலவில் போட்ட கையெழுத்தாக நிமிர்ந்து நிற்கிறது குறைகளை கூட்டி தள்ளிவிட்டு நிறைகளை நெஞ்சமெல்லாம் நிறைத்துக் கொள்பவர்களே இந்த உலகிற்கு தேவை அப்படிப்பட்டவர்களுடைய சுவாசம்தான் காற்றில் இருக்கும் கந்தகத்தை போக்குகிறது நீரில் வெப்பத்தை நீக்குகிறது அவர்கள் போகின்ற பாதையெல்லாம் பூஞ்செடிகள் பார்க்கின்ற திசையெல்லாம் பழத்தோட்டங்கள் சிந்திப்போம் நமது வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி